தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்றுட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நேர்மையாக இருப்பிர் நலமுடன் வாழ்வீர் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கதை விநாயகர் சதித்தி அன்று காலை ஒன்பது மணி இருக்கும் யாரோ கதவை தட்டவே வீட்டின் மூத்த மத சகோதரர் கதவை திறந்தார் வாசலில் ஒரு கிராமவாசி இரண்டு காலை மாடுகளோடு நின்று கொண்டிருந்தார் ஐயா சவுக்கியமா என்று கேட்டார் கிராமவாசி சவுக்கியம்தான் என்று பதில் சொன்னார் முத்த சகோதரர் அவர்களுடைய தகப்பனார் காலத்தில் இம்மாதிரி எத்தனையோ கிராமவாசிகள் அவர் வீட்டிற்கு வருவது வழக்கம் தகப்பனார் வட்டிக்கு பணம் கொடுப்பவராதலால் கிராமவாசிகள் வந்து அவரிடம் பணம் கடனாக வாங்கி கொண்டு போவார்கள் ஆனால் தகப்பனார் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகப் போவதால் இப்பொழுதெல்லாம் யாரும் வருவதில்லை ஆகவே கிராமவாசியை கண்டதும் மூத்த சகோதரருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது என்ன சமாசாரம் என்று கேட்டார் அதில் கிராமவாசி மாடுகளை ஒரு பக்கமாக கட்டிவிட்டு அவர் முன்னால் வந்தார் தங்கள் தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார் ஒன்றும் சொல்லவில்லையே என்றார் மூத்த சகோதரர் தகப்பனார் மாரடைப்பினால் திடீர் இறந்ததினால் யாருக்கும் எதை பற்றியும் ஒன்றும் சொல்லவில்லை ஒருவேளை அவருடைய கணக்கு புத்தகத்தை என்னை பற்றி ஏதாவது குறித்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொன்னார் கிராமவாசி பெரிய சகோதரர் எல்லா கணக்கு புத்தகங்களையும் புரட்டி பார்த்தார் கிராமவாசியின் பெயர் ஒன்றாவது காணப்படவில்லை ஒன்றிலும் உங்கள் பெயரை காணாமே என்றார் மூத்த சகோதரர் பரவாயில்லை அவர் கணக்கு புத்தகத்தில் குறித்து வைத்து கொள்ள மறந்து போயிருக்கலாம் ஆனால் நான் இதயத்தில் குறித்து வைத்திருக்கிறேன் போன வருடம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நான் உங்கள் தகப்பனரிடம் என் தாயாரின் இறுதி கடன்களை ஆற்றுவதற்காக ரூபாய் ஐநூறு கடனாகப் பெற்று கொண்டு அது இன்று ஒரு ரூபாய் ஐம்பது வட்டியுடன் சேர்த்து திருப்பி கொடுப்பதாக சொல்லியிருந்தன ஆனால் அதற்குள் தங்கள் தகப்பனார் காலம் ஆகிவிட்டார் இந்த இரண்டு சித்தி மாடுகளையும் நான் போனவருடன் ரூபாய் எழுநூறுக்கு வாங்கினேன் இப்போது நிச்சயமாக ரூபாய் ஐநூற்றி குறையாமல் விளையாகும் ஆகவே இவற்றை விற்று குறைவாக விற்றால் எவ்வளவு குறைந்தது என்று சொல்லுங்கள் நான் குறைந்த பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று அந்த கிராமவாசி கூறினார் கைப்பட எழுதி கொடுத்திருக்கும் போதே கடன் கொடுக்காதவர்களை ஒவ்வொரு கோர்ட்டாக இழுத்துச் செல்லும் நபர்கள் மலிந்துள்ள இந்த காலத்தில் கணக்கு ஒன்று குறிக்கப்படாமல் இருக்கையிலே அதுவும் பணம் கொடுத்தவர் உயிருடன் இல்லாதபோது இப்படி நேர்மையாக நடந்து கொள்ளும் ஆட்களும் உண்டா என்று மூத்த ஆச்சரியப்பட்டார் அதனால் நம் வாழ்க்கையில் நேர்மையாக இருப்போம் நலமுடன் வாழ்வோம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வோம் நன்றி வணக்கம்